அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு ஒரு மனிதன் தன் நெஞ்சிலே பொறாமையில்லாமல் வாழும் வாழ்க்கையை இயல்பாக ஆக்கி அதுவே தன் ஒழுக்கத்தின் உயர்ந்த வழியாக கடைபிடித்து நடப்பானாக ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பை ஒழுக்காராக கொள்க இயல்பாவது மனதினது தன்மையாகவே மாறிவிடுவது நீர்க்குணம் குளிர்ச்சி நெருப்பின் இயல்பு சூடு என்பது போல இவனுடைய இயல்பு பொறாமை இல்லாத தன்மை என்று உலகம் சொல்லும்படி வாழ்தல் ஒழுக்காராவது ஒழுக்கமே உயிரினும் சிறந்த நன்னடத்தை அது நிலைப்பதற்கு பொறாமையின்றி வாழ்வதே வழி என்பதாகும் பேச்சிலும் செயலிலும் பொறாமை நிகழாது தடுக்கலாம் ஆனால் நெஞ்சத்தின் நினைவை தடுப்பது மிகவும் அரிதாகலின் நெஞ்சத்தில் கொள்க என்று கூறினார் பொறாமையின்மை என்றே இந்த அதிகாரத்திற்கு பெயர் குறித்திருக்கலாம் அவ்வாறு குறிக்காமல் அழுக்காராமை என குறித்திருப்பது அதன் இழுக்கும் இழிவும் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அழுக்காறு என்பது எதிர்மறை ஆகாரமும் மைவிகுதியும் புணர்ந்து அழுக்காராமை என அமைந்தது அழுக்காறு என்ற இழிகுணம் மனத்தை அழுக்குப்படுத்தி உயிருக்கு மிக இழுக்குச் செய்யும் தன்மை வாய்ந்தது பொறாமையும் மனத்தழுக்கும் அழுக்காறு என்க என்று பிங்களந்தை என்கின்ற தமிழ் அகராதி நூல் கூறுகிறது அழுக்காரின்மையை ஒழுக்காராக கொண்டு ஒழுகுகின்றவன் விழுப்பேருடையவனாய் மேன்மை பெறுகிறான் கொள்க என்றது விரதமாக பூண்டு கடைபிடிக்க வேண்டும் ஒழுகுக என்று வற்புறுத்தி கூறியதாக புரிந்து கொள்ள வேண்டும் குளித்து பூசி உடம்பை மினுக்கி உயர்ந்த உடை தரித்து சமய சின்னங்களை சார்ந்து விருப்பமுடையவன் போல வெளியே பகட்டி வருவதால் மட்டும் உயர்ந்த மேலான விழுமிய ஒழுக்கம் அமைந்துவிடாது உள்ளத்தில் அழுக்காறு இல்லாத விழுப்பேறு உடைமையே நல்ல ஒழுக்கம் என்று பெரியோர்கள் பகர்கின்றார்கள் உள்ளத்தில் அழுக்காறு உடையவன் தனது செல்வத்தையெல்லாம் இழந்து துன்பத்தை அடைவான் என்று அறநூல்கள் அறிவுறுத்துகின்றன ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேயே நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஐந்தாவது குரல் ஒழுக்கமுடைமை அதிகாரம் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அழுக்காறு உடையவனிடத்தில் எப்படி இன்பம் வராதோ அப்படி ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு வராது என்று அந்த குரல் உபதேசித்திருக்கிறது சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய சுபாஷிதம் ஒன்று சொல்லுகிறது ஒரு நல்லவன் கூட இன்னொரு நல்லவனை பார்த்து பொறாமைப்படுகிறான் தானும் நல்லவனாக இருந்து இன்னொருவனுடைய நல்ல குணத்தையும் பாராட்டுகின்றவன் மிகவும் அரிதானவன் நாகுணி குணினம் வேத்தி குணீ குணிஷு மத்சரி குணீச்ச குணராகீச்ச விரல சரலோஜனகா என்பதுதான் அந்த ஸ்லோகம் இனி பதவுரையை பார்க்கலாம் ஒருவன் ஒருவன் தன் நெஞ்சத்து தனது மனதில் அழுக்காறு இல்லாத பொறாமை என்னும் குறைபாடு இல்லாத இயல்பு இயல்பினை அதாவது அறிவோடு கூடிய தன்மையை ஆறு வழிமுறையாக கொள்க ஏற்றுக்கொண்டு வளர்த்து கொள்வான் ஆக இதனுடைய பொழிப்புரை ஒருவன் தன்னுடைய மனதில் பொறாமை என்னும் குறைபாடு இல்லாத இயல்பினை அதாவது அறிவோடு கூடிய தன்மையினை தனக்கு உபதேசிக்கப்பட்ட ஒழுக்கத்தினுடைய வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு வளர்த்து ஒழுக்காரவன் தன் நெஞ்சத்து அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற